सच्चिदानंदरूपाये, सच्चिदानंदरूपाये, नमो சச்சிதானயக் गुरवे बुद्धि வேதையுசாட்சிணே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 சவனம் நருச்சியத்தை ஜன்மஜராமாக்ரீவாச ஸ்ரீபதிமேவாசிரவர்த்தி விரப்பிரி மா ரெண்ட சொல்கிறார் ஆச்சாரியர் அணிவர்த்தினா நிவர்த்தி ஆகாதவர்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வர்ற போது இருந்து முன்னின்று சண்டை போடுறவர் அணிவர்த்தி எப்பவும் ஓயாமல் சண்டை நடந்துன்னு தான் இருக்குது பகவான் என்றைக்கும் அதை விட்டுக் கொடுக்கறதில்லை அனிவரு அணிவர்த்தி நிவர்த்தி பண்ணாமல் கூட இருந்து யுத்தம் பண்ணுறவர் தேவாசுர யுத்தத்தில் அது ஒரு அர்த்தம் அப்புறம் விஷப்பிரியத்வாத் ரிஷப்ரியத்வான்னா தர்மத்தில் பகவானுக்கு ரொம்ப பிரியம் ஆகையினால தர்மத்திலேருந்து ஒரு நாளும் விலகமாட்டார் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ரிஷப்பிரியஹான்னு கடைசியாக பார்த்தோம் ரிஷபாக்ஷோ ரிஷப்பிரியா அதுக்கப்புறம் தான் அனிவர்த்தி வந்திருக்கு ஆக ரிஷப்ரியத்வாத்து தர்மாத்து நிவர்த்ததே இது வா ரெண்டாவது மீனிங் விகல்பம் ஆக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிற போது தானும் யுத்தத்தில் பங்கு கொண்டு அதிலிருந்து விலகாதவர் அதே சமயம் ரொம்ப விரும்புறதுனால தர்மத்தை விட்டு விலகமாட்டார் பகவான் தர்மிகளையும் விட்டு வெளியிட மாட்டார் தர்மிகள் கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது நிவத்தாத்மா அதுக்கு அர்த்தம் ஸ்வாவத்த விஷயேபியிருத்த ஆத்மா மனா அசி நிவத்தாத்மா நம்மெல்லாம் கல்டிவேட் பண்ணி இந்திரியங்களில் இருந்து விடுபடுறோம் பகவான் ஸ்வபாவமாகவே இந்திரியங்களோடு சேர்றதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இயற்கையாகவே இந்திரிய விஷயங்களில் பகவான் போகிறது கிடையாது ஆப்த காமச காஸ் ப்ருகா எப்பவும் பூர்ணமாக இருக்கிறவருக்கு ஏது விஷய இச்ச ஆகையினால் ஸ்வபாவத்தா விஷயேபியா நிவத்தா ஸ்வாவமாகவே விஷயங்கள்லேருந்து விடுபட்டவர் ஆத்மாங்கிறதுக்கு இங்கே மனசுங்கிற அந்த நிவர்த்த ஆத்மா மனஹா ஆஹா அத்தகைய மனசை உடையவர் நிவர்த்தாத்மா யாரெல்லாம் சுவாவமாகவே இந்திரிய விஷயங்கள்லேருந்து விடுபட்டிருக்கிறார்களோ அவர்களும் பகவானுக்கு துல்லியமானவர்கள்தான் ஆஹா பகவான் நிவத்தாத்மா நிவர்த்தாத்மாவை பூஜை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்னா நாமளுக்கும் நமக்கும் சுவாவமாகவே இந்திரிய விஷயங்கள்லேருந்து விடுபடுற சுவாவம் நம்ம ஒன்றும் டெலிபரேட்டாக கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்காது நேச்சுரலாகவே நமக்கு இயற்கையாகவே நமக்கு இந்திரிய விஷயங்களில் மனசு போகாது அதுதான் அதுக்கு அர்த்தம் சங்கேப்தா விஸ்திருத்தம் ஜகத்து சம்ஹார சமய சூக்ஷ்மரூபேண சங்கிபன்னு சங்க்ஷேப்தா எல்லாத்தையும் சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணுறபோது சுருக்கி விடுறார்னு அர்த்தம் பிரபஞ்சத்தையே சுருக்கி விடுறார் அதாவது எல்லாம் ஒரு விதக்குள்ளே வந்துவிடுறது இல்லையா அது மாதிரி எல்லாத்தையும் சுருக்கி விடுறார் விஸ்திருத்தம் ஜகத்து பறந்து விரிந்திருக்கிற இந்த ஜகத்தை பிரபஞ்சத்தை சம்ஹார ரூபேண சம்ஹார ரூப்பேணன்னா ஒடுக்கிறபோது சூக் சம்ஹார சமைய சம்ஹார சமைய சம்ஹார சமயத்தில் சூக்ஷ்மரூப்பேண ரொம்ப சூக்ஷமாக சட்டிலாக சங்கிப்தம் நன்றாக சுருக்கிடுறார் அதனால் அவருக்கு பேர் சங்கேப்தரே நமஹா ஆஹ சங்கேப்தா அப்படின்னு பேர் அப்புறம் க்ஷேமக்ருத்து உபாத்தச பரக்ஷணம் கரோதீ தீ க்ஷேமகிருத்து யோகக்ஷேமம்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு க்ஷேமத்தை யார் பண்ணுற உபாத்தச பரக்ஷணம் நம்ம சம்பாதிச்சதையெல்லாம் காப்பாற்றுற அதெல்லாம் அது எதுவாக இருக்கலாம் வெளியில் பாக்கியமாக இருக்கலாம் நம்ம மனசுக்குள்ளே சம்பாதித்த சாஸ்திர ஜானத்தை யார் காப்பாற்றுற அவர் தான் காப்பாற்றுறார் நம்ம சம்பாதித்த நல்ல குணங்களையெல்லாம் நம்ம காப்பாற்றுறது யார் பகவான் தான் அப்படியே எடுத்துக்கலாம் இன்னர் வெல்த் எக்ஸ்டர்னல் வெல்த் இது ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறவர் அவர் தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உபாத்தஸ் என்ன சம்பாதிச்சேன்னு அர்த்தம் பரிரக்ஷணம்னு சொன்னால் நன்றாக காப்பாற்றுறது அது யார் பண்ணுறாருனா நம்ம என்னெல்லாமோ செக்யூரிட்டி போட்டிருப்போம் பேங்க்ல எல்லாம் போட்டிருப்போம் என்ன தான் சக் இதாக இருந்தாலும் சரி நமக்கு உண்மையிலேயே நம்ம சம்பாதித்ததை காப்பாற்றுறது புண்ணியத்தை காப்பாற்றுறார் பாவத்தையும் காப்பாற்றி தண்டனை கொடுக்குறார் ஆனால் இங்கே உபாத்தசிய பரிரட்சணம் அப்பிராப்தசிய பிராப்தி யோகா பிராப்தசிய சம்ரக்ஷணம் க்ஷேமா இல்லை அடைய முடி அடையாததை அடையும்படி பண்ணுறதுக்கு பேர் யோகம்னு பேர் அடைஞ்சதை காப்பாற்றுறதுக்கு பேர் க்ஷேமம்னு பேர் மெயின்டெனன்ஸுன்னு அர்த்தம் இப்போ இந்த பில்டிங்கை கட்டியாச்சு அது யோகம் இதை மெயின்டைன் பண்ணணுமே யார் பண்ணுறான்னா பகவான் தான் பண்ணுறார் ஆக இந்த சரீரத்தை அடைஞ்சிட்டோம் அடைஞ்ச சரீரத்தை காப்பாற்றுறது யார் பகவான் நான் எஃபர்டெல்லாம் போட்டாலும் உண்மையிலே எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த சரீரத்தை தினந்தோறும் காப்பாற்றி இதை உபயோகப்படுத்துறதுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் பகவான் ஆக வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கிறதும் கிடைச்சதை காப்பாற்றுறதும் அவர்தான் நல வேதத்தில் அடிக்கடி யோகக்ஷேமோ நல்பாமி கல்பத்தை ஹவைத்திற பிராபியோ யோகக்ஷேமாக எத்தி யஜேனியஜன் அஸ்வமேதயமல்ல யோகக்ேமத்தை ராஜா வந்து தேசத்தில் யோகக்ேமத்துக்கின்ற ஆஹ க்ஷேமகிருத் க்ஷேமத்தை பண்றவர் க்ஷேமத்தச் செய்யிறவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சிவகா ஏற்கனவே சர்வஸ் சர்வ சிவஸ்தானுகன் வந்திருக்கு அங்கே ஒரு சிவகா வந்திருக்கு இங்கே இன்னொரு சிவகா ஸ்வநாமஸ்மிருதி மாத்திரேன பாவயன்னு சிவகா பகவானுடைய நாமத்தை நினச்ச மாத்திர நம் மாத்திரத்தில் நம்மளை சுத்தப்படுத்தி நமக்கு மங்களத்தை கொடுக்குற ஆகையினால் சிவகாங்கிறார் ஸ்வநாம ஸ்மிருதி மாத்திரேன நாராயணா ராமராமா கிருஷ்ணகிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பகவானுடைய திருநாமங்களை சொன்ன உடனே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி நமக்கு கஷேமத்தை கொடுக்குறவர் சிவகா ஸ்வநாமஸ்மிருதி மாத்திரேன பாவயன்னு சிவகா அதனால் சிவம் இம் நாம் ஷஷ்டம் சதம் விவத்தப்படி அறுநூறு நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது அறுநூறு நாமாக்கள் பூர்த்தியாயிடுது அஹ அனிவர்த்தி நிவாத்தாத்மா சம்க்ஷிப் க்ஷேமகிருத் சிவா அறுநூறு நாமாடு இனி ஸ்ரீவத்ஸவசா ஸ்ரீவத்சம் சிந்தமீ ஸ்தீ ஸ்ரீவத்சவக்ஷாக அவருடைய மார்பில் ஒரு சின்னம் இருக்குது அந்த சின்னத்தை பற்றி ஏற்கனவே பல முறை படித்தோம் புராணங்கள்லேயே இதை பற்றி ஆக ஒரு ரோமாவர்த்தம் ஒரு ஒரு அதாவது ரோமத்தினால ஒரு ரவுண்டு இருக்குது அதுக்கு பேர் ஸ்ரீவத்ஸ ஸ்ரீவத்ஷம்னு வக்ஷஹான்னா ம நெஞ்சு அதில் இருக்கிற அந்த சின்னத்துக்கு பேர் ஸ்ரீவத்ஷம்னு பேர் ஸ்ரீவத்ஷ சஞ்ஞம் சின்னம் சின்னம்னா அடையாளம் அஸ்ய வட்சசி இவருடைய வக்ஷஸத்தில் மார்பில் ஸ்திதம் இருக்கிறது என்பதனால இவருக்கு பேர் ஸ்ரீவத்ஷவக்ஷாக ஸ்ரீவத்ஸவக்ஷே நமஹ அப்படின்னு திருநாம அடுத்தது அஸ்யவக்ஷி ஸ்ரீஹி அனபாயினி வசதி இரீவாசா ஸ்ரீவத்ஸவக்ஷா ஸ்ரீவாசா ஸ்ரீவாசகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அஸ்யவக்ஷஸ் இவருடைய மார்புல ஸ்ரீஹி வசதி இரீவாசா மகாலக்ஷ்மியானவள் வசிக்கிறாள் ஆகையினாலே இவளுக்கு இவருக்கு ஸ்ரீவாசகான்னு பேர் அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் அனபாயினிங்கிறார் அபாயினின்னு சொன்னால் போயிடுவான்னு அர்த்தம் அனபாயினா என்றும் நீங்காத நீங்காத செல்வம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் ஆக என்றும் நீங்காத செல்வம் இவர் மார்பில் இருக்குது அதுதான் பூஜை சுவாமிஜி சொல்லுவார் உங்கள்கிட்ட லக்ஷ்மி எப்போ இருக்கணும்னா நீ நாராயணனாக இருக்கணும்பார் ஆ நீ நாராயணனாக எப்பவும் இருந்தியானா அவங்ககிட்ட லக்ஷ்மி எப்போவும் இருக்கும் நாராயணன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ ஆசை இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம் நாராயணனாக இருக்கிறதுனு அர்த்தம்னா பணத்தில் ஆசை இல்லாமல் இருந்தால் பணம் உங்ககிட்டே இருக்கும் பணத்தில் உனக்கு ஆசை இருந்தால் பணம் வந்துட்டு போய்டும்னு அர்த்தம் ஏன்னா ஆசை இல்லாதவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி லக்ஷ்மி ஆசை இல்லாத இந்த நாராயணனை கல்யாணம் பண்ணிவிட்டான்னு புராணம் சொல்லுகிறது ஆகவே அனபாயினி ஸ்ரீஹி அஸ்ய வக்ஷசி வசதி இது ஸ்ரீவாசா எங்கும் நீங்காத செல்வம் நீங்காத திரு நீங்காத திரு அவருடைய மார்பில் என்றும் உரைகின்றாள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீவாசா அடுத்தது ஸ்ரீதஸ்ரீதரீனிவாசி श्रीवास इनकेत श्रीपति श्रीमता आईपति श्रीमता वरह वाक अर्थम पाकण अत अमृत मथने सर्वान सुरासुराधी வியம் பர இீ பரா தவ பராூயத்தை இது ஸ்ரு அமிர்த மதனே அமிர்தத்தை கடையிற போது சர்வான் சுராசுராதீன் விகாய எல்லா தேவர்கள் அசுரர்களை எல்லாம் விட்டுட்டு ஸ்ரீஹி ஸ்ரீஹினா இந்த மகாலக்ஷ்மி இந்த சமுத்திரத்திலேருந்து வந்தவள் பதித்வேன ஏனம் ஏனம்னா இந்த மகாவிஷ்ணுவை பதித்வேன வரையாமாச கணவனாக வரித்து கொண்டாள் என்பதனால் இவருக்கு ஸ்ரீபதிகின்னு பேர் ஸ்ரீயானவள் இவரை பதியாக வரித்து கொண்டதால் இவருக்கு ஸ்ரீபதி என்று பெயர் முதல்ல என்ன பார்த்தோம் ஸ்ரீவத்ஸவக்ஷாக ஸ்ரீவாசகா ஸ்ரீபதிஹி ஸ்ரீவாசகாக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் ஸ்ரீபதிஹி அதுக்கு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஸ்ரீஹின பராசக்தி மாயாசக்தி தச பதிவா மாயாபதினு அர்த்தம் பராசிய சக்தி விவிதைவ்ரூயதே இந்த பராசக்தி விதவிதமாக காட்சியளிக்கிறாள் அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத்தில் சொல்லியிருக்கு ஆஹா மாயாவின்னு அர்த்தம் மாயாவீ மாயாசக்தியை உடையவர்னு அர்த்தம் ஆ மகாலட்சுமியோட கணவன் ஒரு அர்த்தம் இல்லாட்டி மாயாவின்னு ஒரு அர்த்தம் அடுத்தது ஸ்ரீவத்சவக்ஷா ஸ்ரீவாசிபிஸ்ரீமாம் வர ஸ்ரீமதாம் வரக்கு அர்த்தம் சொல்கிறார் ருக்ஜஜு சாமீ எஷாம் தஷாம் சர்வதாம் விருஞ்சியதீன பிரதானபூத்தீமாம் வர ருச்சி யஜோகும்ஷீ சாஹிஸ்ரீரமே ஸ்ரீம்தாம் வர செல்வம் உடையவர்களுள் தலை சிறந்தவர் இந்திரனுக்கு செல்வம் இருக்கு சிவனுக்கு செல்வம் இருக்கு பிரம்மாவுக்கு செல்வம் இருக்குது செல்வம் உடையவர்களிலெல்லாம் தலை சிறந்தவர் ஆகவே என்னென்னா இவர் தான் நம்பர் ஒன் டாப் மோஸ்ட் பணக்காரர்னு அர்த்தம் இப்போ இல்லையா வருஷம் வருஷம் போடுறோம் ஹீ இஸ் தி நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு தடவையும் போட்டுருக்கான் ஆக ஸ்ரீமதாம் ஸ்ரீமதாம்னா என்ன அர்த்தம் செல்வம் உடையவர்களுள் வரஹா வரஹானா ஸ்ரேஷ்டா அப்படின்னு அர்த்தம் அதாவது நிரதிசயா அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேலேயோ யாருக்கும் எந்த செல்வமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனால் செல்வத்திலேயே பெரிய செல்வம் என்னதுன்னா வேதங்கள் வேதமே சொல்லியிருக்கு வேதங்களெல்லாம் வந்து யாரை பிரதானமாக வச்சுருக்குன்னா ஸ்ரீமன் நாராயணனை சொல்லியிருக்கு ஆ ஸ்ரீமதாம் வரஹான்னு சொன்னால் வேதங்களின் தலைவன் ருச்சனூ சாஹிஸ்ரீரமோய்ல பிரியதிவகாட் சுலர சபா மேபாயே சபிய சபாச தான்குருமாரு சா அஹேபுயம்தே கோபாய யமயஸ்ய விது ரிச்சனூ சாஹி ஸ்ரீ அமிர்தா சதா மூணு வேதங்கள் அல்லவோ ஸ்ரீ ஸ்ரீன்னு சொன்ன வேதங்கள்னு அர்த்தம் அதை சொல்கிற ரிக் கஜுசாம லக்ஷ்மணா ல லக்ஷணா ஸ்ரீ ரிக் ரிந்த ஸ்ரீஹி யேஷாம் தேஷாம் சர்வேஷாம் ஸ்ரீமதாம் உடையவர்களாக இருக்கிறார்கள் யார் விரிஞ்சாதீனாம் வீரிய வேதங்களெல்லாம் அவர்களெல்லாம் புகழ்கிறது பிரம்மா சபிரம்ம சசிவகான் அவர்களெல்லாம் சிறந்தவராக இருப்பவர் வேதங்களால் புகழப்படுபவர்களில் தலை சிறந்து விளங்குபவர் யஜோவை விஷ்ணு யஜமேவா வருந்தே ஸ்ரீமதாம் வரஹா அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் ருச்ச சாமானி யஜோகும்ஷி சாஹி ஸ்ரீ ரம்தா சதாம் அப்படின்னு தைத்ரி யஜுர்வேதத்தில் இருக்கு நம்பர் போடலை சாஹி ஸ்ரீஹி அதுவன்றோ ஸ்ரீ ஸ்ரீஹி செல்வம் இதெல்லாம் செல்வமா அதுதான் செல்வம் அப்படின்னு அர்த்தம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் NA செல்வம்னா KETTU கேட்டு கேட்டு இந்த காதெல்லாம் KETTU கேட்டு வேத வேதம்ங்கிற தனத்தை உள்ள வச்சுன்னு இருக்கு ஸ்ரீதஸ்ரீ சஸ்ரீனிவாச ேய்மக்கீசீவ் ஸ்ரீமல்லோக்காதிவத்தை ததாதி கொடுக்கிறார் யாருக்கு பத்தாநம் இன்று தீதீஷ்ய ஸ்ரீயாக ஆஹா பகவான் வேணுங்கிறவர்களுக்கு வேணுங்கிற செல்வத்தை கொடுக்குறார் குழந்த செல்வம் வேணுமா குழந்த செல்வம் அன்பு செல்வம் வேணுமா அன்பு செல்வம் பண்புச் செல்வம் வேணுமா பண்புச் செல்வம் அறிவு செல்வம் வேணுமா அறிவு செல்வம் எந்த செல்வம் வேணுமோ செல்வத்தை கொடுக்குறார் ஸ்ரீதகா இதான் நிறைய புடவையை கொடுக்குறார் நிறைய நகையை கொடுக்குறார் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு நிம்மதியை கொடுக்கலண்ணா ஆகவே வந்து சாந்திங்கிற செல்வம் நல்ல ஜானம் நல்ல குணம் சத்குண சம்பத்து நல்ல உத்தமமானது இதெல்லாம் கொடுத்து விடுறார் ஸ்ரீயம் ததாதி பக்தானாம் இது ஸ்ரீதா அடுத்தது ஸ்ரீஷா ஸ்ரீயா ஈஷா ஸ்ரீஷா செல்வத்தின் தலைவன் பணத்தையெல்லாம் ஆள்றவர் செல்வத்துக்கு அதிபதி மகாலக்ஷ்மியே அவர்கிட்ட இருக்காருன்னா கேட்கணுமா என்ன ஆக பணத்தை ஆளணும் பணத்துக்கு நாம் அடிமை ஆகிடக்கூடாது ஸ்ரீதாஸ் ஆகிடப்படாது ஸ்ரீஈஷா ஆகணும் நம்ம எல்லாருமே ஸ்ரீசனாக இருக்கணும் ஸ்ரீதாஸ் ஸ்ரீதாஸ்னால் என்ன அர்த்தம் பணத்துக்கு அடிமை அப்படி ஆகிடப்படாது ஸ்ரீயா ஈஷகா ஸ்ரீயா ஈஷான்னு சொன்னால் பணத்தினுடைய ஷி விப்திவனம் ஆஹா ஈஷா ஸ்ரீஸ்ரீபம் ஸ்ரீஸ்ரீபம் ஸ்ரீபியீபீபியீபீபியிவனம் ஸ்யஸ்ரீசனால் செல்வத்தின் தலைவன் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஸ்ரீநாசீமத்ச நியம் வசதி இரீனிவாசீனீம்தே சொல்றீமத்சு ஸ்ரீமத்சுனெல்வம் உடையவர்களிடத்தில் செல்வம் உடையவர்களிடத்தில் நித்தியம் வசதி எப்பொழுதும் இருக்கிறாள் அதுதான் லலிதா லலிதா லட்சுமி அஷ்டோத்திரம்லாம் சொல்றோம் இல்லையா ஓம் பிரகிருத்தை நகாவோம் விகிருத்தியை நகாவோம் வித்யாஜெயின் மகாவோம் சர்வபூதித பிரதா ஜெயின மகாவோம் ஸ்ரத்தாஜயின மகாவோம் விபூத் ஜெயின மகாவோம் எல்லாத்துக்கும் அம்பாள் தான் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஆ ஸ்ரீமத்சு செல்வம் நிரம்பியவர்களிடத்தில் வீட்டில் செழிப்பு எங்கே பார்த்தாலும் செழிப்பாக இருக்குது அதில் வசிக்கிறான்னு எதை பார்த்தாலும் ஸ்ரீயாக இருக்குது மங்களகரமாக இருக்கே உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே ஒரு ஸ்ரீ இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் தெய்வீகமாக இருக்குது அப்படி சொல்கிறோமே ஆகையினால் லக்ஷ்மி வசிக்கிறா வீட்டில் வரலட்சுமி இருக்கா தானிய இருக்கா ஸ்டோர் ரூமத்துலேருந்தா தானியலட்சுமி இருக்கணுமே மனைவியே கிருகலக்ஷ்மி வீடே கிருகலக்ஷ்மி எல்லா இடத்துலையும் லக்ஷ்மியோட வாசம் இருக்குது அந்த ஸ்ரீமத்சு நித்தியம் வசதி இது ஸ்ரீநிவாசகா அதாவது மகாலக்ஷ்மி எங்கெல்லாம் வசிக்கிறாளோ அங்கெல்லாம் நாராயணன் இருக்க அப்படி அர்த்தம் ஏன்னா விஷ்ணு சாசனம் இல்லையா ஆஹா ஸ்ரீமத்சு செல்வம் இருக்கின்ற பொருள் பொருள் பொருள் படைத்தவர்களிடத்திலெல்லாம் அவள் வீற்றிருக்கிறாள் அதை தர்மமாக வச்சுக்கணும் செல்வத்தை தெய்வமாக நினைக்கணும் செல்வத்தை அதர்மத்துக்கு உபயோகப்படுத்தினா செல்வம் போயிடும் செல்வங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லார்ட்டையும் சுத்தின்னு இருக்கணும்னு அர்த்தம் நிறைய பேர் போயிடும் போய்டுங்கிறான் போயிடும் போயிடும்னு அர்த்தம் இல்லைப்பா போயின்ண்டே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்கப்படாது ஸ்டாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் நாரி போய்டும் பணம் வந்து சுற்றின்ண்டே இருக்கணும் நல்லவர்கள்டே சுற்றி இருக்கணும் தர்மத்திலையே சுற்றின்னு இருக்கணும் அது வாங்கிறவனும் புண்ணியம் செய்யணுங்கிற எண்ணத்தோடு வாங்கணும் கொடுக்குறவனும் புண்ணியம் செய்யணுங்கிற எண்ணத்தோட வாங்கிக்கிறவனும் சரி கொடுக்குறவனும் சரி இவனுக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் வளரும் அப்படின்னு நினச்சி கொடுக்கணும் வாங்கிறவனும் இதை கொண்டு நிறைய புண்ணியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் ஆஹா புண்ணியத்துக்காகவே சுற்றின்னு இருக்கணும் அப்போ நல்லது பாபத்துக்காக சுத்தின்னு இருந்தால் தலையெழுத்துன்னு அர்த்தம் நல்ல காரியத்தை கொடுக்க மாட்டான் வேற எதுக்கோ கொடுப்பான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் பேராசை பிடிச்சவனுக்கெல்லாம் அதுதான் கதி ஆ ஸ்ரீமத்சு நித்தியம் வசதி இது ஸ்ரீனிவாசா அஹா ஸ்ரீனிவாசா அதனால இங்கே ஸ்ரீஷப்தேன்னு ஸ்ரீமந்தா லக்ஷியந்தேங்கிறார் ஸ்ரீனிவாசாங்கிறதுக்கு ஸ்ரீமந்தானர்த்தம் ஸ்ரீமான் ஸ்ரீமந்தோ ஸ்ரீமந்தா ஸ்ரீமந்தான அர்த்தம் ஸ்ரீயே செல்வத்தை உடையவர்கள் அப்படின்னு பகுவச்சனத்தில் சொல்கிற ஸ்ரீசப்தேன ஸ்ரீமந்தகா லக்ஷியு செல்வ ஸ்ரீ என்ற சொல்வத் சொல்வத்தை திரு என்ற சொல்லின் மூலம் திருவாளர்கள் குறிக்க குறிக்கப்படுகிறார்கள் திருவை உடையவர்கள் திருவுடையோன் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீன்கே திருவுடையோன் வட்னி சுவக்திமயன் அகிளா நதீய்தே இவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது சர்வசக்திமயே அஸ்மின் அஸ்மின்னு மகாவிஷ்ணவு நாராயணே அகிலாகாஸ்ரீயா நிதீயந்தே எல்லா செல்வங்களும் இவரிடத்தில் ஒடுங்கி இருக்கின்றன ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவாமியகங்கிற பகவான் யாரார் எங்கிட்ட என்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கு அர்த்த பிரதா அர்த்த அர்த்தார்த்தினாம் அர்த்ததானேன காமார்த்தினாம் காமதானேன தர்மார்த்தினாம் தர்மதானேன மோக்ஷார்த்தினாம் மோக்ஷதானேன புத்திரார்த்தினாம் புத்திரதானேன எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார் சர்வசக்திமையே அஸ்மின்னு மகாவிஷ்ணு அகிலாகஸ்ரீயாக எல்லா செல்வங்களும் உலகத்தில் எதெல்லாம் செல்வம்னு நம்ம கருதுகிறோமோ அத்தனையும் நிதியந்தே அனைத்து செல்வங்களின் கஜானா இருப்பிடம் நிதியந்தேன்னா நிதிஹி நிதினாலே சாதாரணமாக தெரியும் நிதி அமைச்சர் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் எல்லாம் ஒரு டக்கு நிதியந்தே ஸ்ரீநிதி ஸ்ரீவத்ஸவக்ஷா ஸ்ரீவாசா ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்வரா ஸ்ரீதா ீசீ உதேஸ்ீவி அடுத்தீங்க கே விவிதூ ஸ்ரீவிபாவன கர்ம அனுரூப்பேண யாரார் என்னென்ன கர்மா பண்ணியிருக்காங்களோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி விவிதாக ஸ்ரீயாக யாராருக்கு என்னென்ன செல்வங்களை கொடுக்கணுமோ அப்படி எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் வழங்குகிறார் சர்வபூதா நாம் விசேஷேண பாவயத்தீ இவன் பண்ணியிருக்கான் இவன் பண்ணியிருக்கிற புண்ணியத்துக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னா பகவான் கொடுப்பார் எது மூலமாகவோ தெய்வம் மனுஷ ரூப்பேன கர்மானு ரூபேண ஒரு செல்வமாக ரெண்டு செல்வமாக என்ன தங்கம் வேணும்னா தங்கம் வைரம் வேணும்னா வைரம் தானியம் வேணும் இத்தனையும் வச்சுன்னு சாப்பிடவாக முடியும் ஆக முக்கியமாக வேண்டியது வஸ்திரம் இருக்கிறதுக்கு இடம் கொசுக்கடி இல்லாமல் இருக்கணும் என்ன வேணும் நிம்மதியும் வேணும் ஆக விவிதாக ஸ்ரீயாக நிம்மதியை கொடுக்குற செல்வம் வேணும் நிம்மதியை கெடுக்கிற செல்வம் வரப்படாது ஆக விவிதாக ஸ்ரீயா சர்வபூதானாம் எல்லாருக்குமே சொல்லப்போன சர்வபூதா நாம்னால் ஆடு மாடு கோழி எல்லாமே அதுவும் ஒரு உள்ளுக்குள்ள ஜீவன் தானே இருக்குது அதுவும் எந்த ஜென்மாந்திரத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கோ தெரியாது இந்த ஜென்மாவில் அது போக்தாவாக இருக்கலாம் ஆனால் அது எந்த ஜென்மாவில் எந்த புண்ணியம் பண்ணித்தோ மனுஷனாக இருக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஒரு நல்ல பணக்காரம் வீட்டில் இருக்கலாம் இல்லாட்டி ஏழை வீட்டில் இருக்கலாம் விசேஷன பாவயத்தி இத்தி ஸ்ரீவிபாவன பாவன வி பாவன ஸ்ரீவிபாவன அந்த ஸ்ரீயன கர்ம ஃபலன்களெல்லாம் கர்மானுரூப்பேண விவிதாக ஸ்ரீயாகனா கர்மஃபலானின்னு ஓடணும் அந்த இதை கொடுக்கறார் அவரவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்குறார் கர்மஃலன்களையெல்லாம் கொடுக்கறாருன்னு அர்த்தம் அடுத்தது ஸ்ரீதர சர்வூத்தானாம் ஜனனீம் ஸ்ரீயம் வக்ஷி வஹன் ஸ்ரீதர அதாவது ஸ்ரீதரஹான்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீய மார்பில் தரிச்சுன்னு இருக்கிறவர் ஸ்ரீதரஹா அப்படிங்கிறார் சர்வபூதானாம் ஜனநீ உலகத்துக்கெல்லாம் தாயிரங்காவிடில் ஷே உயிர் வாழுமோ அது அது வந்து மகாலட்சுமி பேர் தான் அந்த பாட்டு தாயிரங்காவிடில் ஷே உயிர் வாழுமோ சகல உயிர்களுக்கும் நீ தாயல்லவோ அப்பேற்பட்ட சர்வபூதானாம் ஜனனீம் ஸ்ரீயம் எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய செல்வத் திருமகளை வக்ஷசி வகனு வக்ஷசின்னா மார்பில் தாங்கி கொண்டிருப்பதால் சா ஸ்ரீதர இம்னா நாம்னா உச்சதே நாம்னா சம்போத்தே அந்த நாமத்தினால் அவர் கூப்பிடப்படுறார் श्रीधरहान पेर अतः स्मरता स्तुवता अर्चयता भक्ता श्रीय करोतीीक मदल श्रीधरान सेलते कुर् इंसार स्मता वे ना न இங்கேருந்து நினச்சிருந்த உடனே ஸ்ரீவேங்கடேஷரணம் பிரபத்தியே அப்படின்னு நான் இங்கிருந்து நினைக்கிறேன் எனக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்குறார் குவாரண்டைன் டயத்தில் கொடுக்கறார் வேணுங்கிறதெல்லாம் பகவான் கொடுக்கறார் அஹா ஸ்மரதாம் ஸ்ரீயம் கரோத்தி ஸ்ரீயம் கரோத்தின்னா செல்வத்தை கொடுக்குறார் வேணுங்கிறதெல்லாம் என்ன வேணுமோ ஸ்துவதாம் ஸ்துவதாம்னா வாயத்திறந்து பாடுறான் முதல்ல ஸ்மரணம் பண்ணுறான் இப்போ வந்து அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஷரணும் சரணம் பிரபத்யே அப்படின்னு ஸ்தோத்திரன் சொல்கிறான் அர்ச்சனை பண்ணுறான் விஷ்ணவே நம விஷட்காராய நம பூதபவ்ய பகத் பிரபவே நம பூதகிருத்தே நம அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறான் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்மரதாம் பக்தானாம் ஸ்துவதாம் பக்தானாம் அர்ச்சையதான் சக்தானாம் ஸ்ரீயம் கரோத்தி ஆகையினால் அவருக்கு பேரு ஸ்ரீகரஹா ஸ்ரீயம் கரோத்தி தி ஸ்ரீகரக செல்வத்தை செய்கிறார்னு அர்த்தம் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வருமானம் வரத்துக்கான வழியை உண்டு பண்ணணும் அப்புறம் வந்து வெளியிலிருந்து வருமானம் வர்றதுக்கு வழியை பண்ணணும் முதல்ல நம்ம இடத்துக்குள்ளே வருமானம் வரணும் இங்கேயே இடமெல்லாம் இருக்கிறதுனால கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்புறம் வெளியிலேருந்து வாங்கிறது வருமானம் மறுபடி பண்ணுறது வேறு பக்தர்கள் இருந்து வாங்க கொடுங்கோ கொடுங்கோ கேட்குறது அப்புறம் வந்து என்னது அதெல்லாம் பிரிக்கிறது அப்புறம் வந்து அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்புறம் கொடுக்கறது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு முதல்ல நாம ஓன் வெல்த்த ட ட டெவலப் பண்ணணும் அவரோன் வெல்த்தை டெவலப் பண்ணணும் நம்ம லேண்டு பசுமாடு இதை வச்சுக்கிண்டு வெல்த்தை டெவலப் பண்ணணும் அப்புறம் வந்து வெளியிலேருந்து இன்கம் வரணும் நமக்கு வரணும் அப்புறம் இதெல்லாம் வந்து ப்ரொட்ட காமா காப்பாற்றணும் இந்த வெல்த்தெல்லாம் நம்ம காப்பாற்றணும் காப்பாத்தினத்துக்கு பிறகு அதெல்லாம் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற திருவிழுவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அதுதான்ப்பா ஒரு ஆர்கனைசேஷனோட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்க அதுமாதிரி ஸ்ரீகரஹா ஆஹ நமஸ்காரம் ஸ்மரண பண்ணுறவன் ஸ்துவ பகவான் சொல்லிருக்காரு இல்லையா யோகக்ஷேமம் வகாம்யஹம் சுற்றிருக்காரு ஆ அவங்களுக்கெல்லாம் ஸ்ரீயம் கருத்தி ஆஹா பகவான தர்வ காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச என்ன தியானம் பண்ணிண்டு வேலையை ஒழுங்காச் செய்யி உன்னை நான் பார்த்துப்பேன் திரைகுணிய விஷயா வேதாக நிஸ்திரை பவார்ஜுன நிரந்தோ நித்யசத்வஸ்தோ நியோகக்ஷேம ஆத் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா இந்த கர்ம காண்டமெல்லாம் சகாம விஷயங்கள் நீ நிஷ்காமன் ஆயிடு நிஷ்காமன் ஆகிட்டால் என் பழப்பு எப்படி நடத்துகிறது அப்படின்னு கேட்குறான் அதனால் என்ன சொல்கிறார் நீ எப்போது சத்துவகுணத்துலே இரு எப்போது சத்துவகுணத்துலே இருந்தேன்னா அது மாத்திரம் இல்லை என்ன வந்தாலும் பரவாயில்ல பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கிறார் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு நீ எப்பவும் சத்த குணத்துலேயே இருக்கணும் குயெட்டாக இருக்கணும்னா குயட்டாக இருந்தால் எனக்கு சாப்பாடு யார் போடுவா எல்லாத்தையும் நான் கவனிக்கிறதுலாம் எப்படின்னா அதை பற்றி நீ கவலைப்படாது நிர்யோக்ஷேமோ பவன் இது ரொம்ப இதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கெத்து வேணுமே ரொம்ப உறுதி வேணுமே ஆத்மவான் பவான் ஆத்மவான் பவாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அப்புறமத்தோ பவாங்கிறார் அப்புறமத்தோ பவானா இதை விட்டு நக நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்துப்பேன் அப்புறம் என் பேரில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகவிடாது கவலை விடாது அதுதான் ஸ்ரீயம் கரோதி இது ஸ்ரீகர அடுத்தது என்னது ஸ்ரீகரஸ்ரேயா ஸ்ரேயா அனபாயி சுக அபாப்தி லக்ஷணம் ஸ்ரேயா ேய்யஸ் நோகர் தடுத்துலேய மோட்சராஜ சொல்றிய அந்நேயு பிரேயஸ்து உபே நா நாஷபுசி நீத தையோஸ்ரேய ஆததான சாதுபவதி ஸ்ரேயுன மோக்ஷம் அதுக்கு என்ன அர்த்தம் போடுறார் பாருங்க அனபாயி சுக அபாப்தி லக்ஷணம் போகவே போகாத சுகத்தை அடையிறது எந்த சுகம் வந்தா போகவே போகாதோ வந்தாதுல்ல அது வர்றதில் ஏனால் இருக்குது அதனால்தான் அது சொல்கிறார் அது வர்ற சுகமாக இருந்தால் போயிடும் வராத போகாத ஒரு சுகம் நம்மளுடைய ஸ்வரூபமாக இருக்குங்கிறார் பரஸ் செய்வ ரூபம் ரொம்ப அழகான வியாக்கியானது அனபாயி சுக அபாப்தி லக்ஷணம் ஸ்ரேயா தச்ச பரஸ் செய்வ ரூபம் இது ஸ்ரேயா பரஸ் செய்வ ரூபம்னா ஆத்மாவோடய ரூபம் என் நான் வந்து நித்திய சுகஸ்வரூபம் என்னுடைய சுகம் ஒரு நாளும் போனதும் இல்லை வரப்போகிறதும் இல்லை எப்படி நெருப்பில் இருக்கிற உஷ்ணம் ஒரு நாளும் போகிறதில்லையோ வர்றதில்லையோ அது மாதிரி ஆத்மாவோடய சுகம் ஒரு நாளும் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை நான் வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்காதனால போய் வர்ற சுகத்துக்கு ஏங்கின்னு இருக்கேன் ஆகையினால போய் வர்ற சுகத்துக்கு பிரேயஸ்னு பேர் போகாமல் வராமல் நித்தியமாக இருக்கிற சுகத்துக்கு ஸ்ரேயஸுன்னு பேர் ஆகவே அனபாயி அபாயின போயிடும் ஆகமாபாயினோ நித்யா தாம் ஸ்திதிஷஸ்வ பாரத அபாயி சப்தத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் கிருஷ்ணர் சொல்கிறார் சுகம் துக்கம் வரும் போகும்னர் ஆக ஆகமாக அபாயினர் இது அநாகமஹ அனபாயி அப்படி போட்டுக்கணும் அநாகமஹான்னா என்ன அர்த்தம் வராது அனபாயின்னா என்ன அர்த்தம் போகாது போக்கு போக்குவரவற்ற பேரின்பம் போக்கு வரவற்ற பேரின்பம் போக்கும் வரமுடைய சிறு இன்பம் பிரேயஸ் போக்கும் வரவம் இல்லாத பேரின்பம் நம்முடைய ஸ்வரூபம் தச்ச பரஸ் செய்வ ரூபம் ஆத்மாவோட ரூபமாக இருக்கார் ஸ்ரேயஸ் இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா இது ஒரு மகா வாக்கியம் மகாவிஷ்ணு உன்னுடைய ஸ்வரூபமாகவே இருக்கார் தொமேவ விஷ்ணு உங்கள்கிட்ட ஆனந்தமாக இருக்க போக்கு வரவில்லாத ஆனந்தமாக இருக்கிறாரப்பா அதை புரிஞ்சுக்கோ ஸ்ரேய் ஸ்ரேய அடுத்தது ஸ்ரீமான் லோகத் திரயாஸ்ரேய ஸ்ரீமான் ஸ்ரீமானுக்கு தனியாக அர்த்தம் சொல்கிறார் ஸ்ரீயா அசிய சந்தி தி ஸ்ரீமான் ஸ்ரீஹி ஸ்ரீயா ஸ்ரீயம் ஸ்ரீயாங்கிறது தித்தியா பக்தி பகுவச்சனம் அசிய ஸ்ரீயா சந்தி பிரதம பக்தி வச்சனும் போட்டுலாம் போட்டுக்கலாம் இவருக்கு செல்வங்கள் இருக்கின்றன என்பதனால் இவர் ஸ்ரீமான் இதத்தான் சீமான்களே சீமாட்டிகளேங்கிறான் தமிழ் ஸ்ரீமான் ஆஹ் ஸ்ரீமான் புத்திமான் மாதிரி மதுப்பு பிரத்யேகம் சம்ஸ்கிருதத்தில் ஆஹ் ஸ்ரீமான் அது மாதிரி ஸ்ரீங்கிறதோட மதுப் அப்படின்னு ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தா அது வந்து ஸ்ரீமான் ஆயிடும் இதை ஸ்ரீலிங்கமாக இருக்கணும்னா ஸ்ரீமதி நாயிடும் இது தக்காராந்த புல்லிங்காக ஸ்ரீமத் ஷப்தா ஸ்ரீமான் ஸ்ரீமந்தௌ ஸ்ரீமந்த ஸ்ரீமந்தம் ஸ்ரீமந்தௌ ஸ்ரீமத santi ஸ்ரீமாதாமீமியங்கச்சனம் அதுல சந்தி போட்டர் ஆஹ அாராயண விஷ்ணோய்ய சார் தயன்தான் எல்லாரையும் மரியாதையாக சொல்கிறது ப்ரமஸ்ரீனு ஏன் சொல்கிறோம்னா வெறும் ஸ்ரீயே போகிறோம் அதில் பிரம்மஸ்ரீன்னா இனி வேத பிரம்மஸ்ரின்னு போடுறா சில பேர் இல்லை பிரம்மஸ்ரீன்னா வேதத்தை செல்வமாக கொண்டவன் அர்த்தம் வேதத்தை செல்வமாக கொண்டவன் வேதங்களை செல்வமாக கொண்டதுனால்தான் பிரம்மஸ்ரீ போடுறது அப்புறம் செய்வாள்லாம் சிவஸ்ரீன்னு போட்டுக்கிறார் விஷ்ணு முருகன் பக்தாள்லாம் குஹஸ்ரீன்னு போட்டுக்கிறார் அம்பாவோட பக்தாடெல்லாம் சாத்தஸ்ரீனு போட்டுக்கிற விஷ்ணுவைஷ்ணவடெலாம் வைஷ்ணவஸ்ரீ போட்டுக்கிறாள தெரியாது பார்த்ததில்லை எப்படியோ ஸ்ரீ இருந்தால் சரி பேரில் மாத்திரம் இருக்கப்படாது உள்ளே நிஜமாகவே நமக்கு இந்த ஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீ அப்படின்னு போடுறேன் இருக்கட்டும் அதனால தான் தமிழில் வந்து திருன்னு போட்டது அப்புறம் திருப்போரில் உயர் திருன்னு போட்டான் உயர்திருன்னா என்ன அர்த்தம்னா திரு வயசந்துண்டே போகணும் ஆக உயர் திரு அப்படின்னு போட்டோம் சன்னியாசிகளுக்கெல்லாம் தவத்திரு அப்படின்னு போட்டோம் திரு தவம்னா என்ன தவம்னா இது தபஸ் தபோதனகா அப்படிங்கிறத தமிழில் தவத்திரு அப்படின்னு போட்டா எல்லாம் திரு திருன்னு ஒழிக்கப்படாது திருன்னா என்னென்னு சரியாக புரிஞ்சுக்கணும் ஆசிரிய சந்தி திஸ்ரீமா அடுத்தது திரையம் லோக்காநம் ஆசிரியாத் லோக்கத்தயாஷ்ய மூணு லோக்கங்களும் आश्रय ஆசிரியிருக்கு நான் எல்லாம் இந்த பகவான் ஆசிரியா நாராயணா திருதிரோஜா தே நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே எல்லாம் சர்வம் நாராயண ஏவம் புருஷ ஏவேதும் சர்வம் ஆகிய எல்லாம் ஃபோக்கஸ் எங்கேன்னா லோகத் திரயாணாம் லோக்கானாம் மூன்று உலகங்களும் யாரை சார்ந்திருக்கின்றன அப்படின்னு கேட்டால் அவரைத்தான் சார்ந்திருக்கு அதனால் அவருக்கு என்ன நாமம்னா லோகத்ரயாஷிரயாய நம சர்வாஷ்யாய நம சர்வ விதேனமாக அதுக்கு பதிலாக லோகத் திரயம் மூன்று லோகங்களும் யாரை ஆசிரியத்திருக்குன்னா பகவானை தான் ஆசிரயிச்சிருக்கு ஆசிரியித்திருக்குன்னா சார்ந்திருக்குன்னு அர்த்தம் டிப்பண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் இன்சப்பரபிளி டிப்பெண்ட் அப்படி சொல்லணும் செப்பரேட் பண்ணிட முடியுமா பகவானை விட்டு ஆக என்னால் விட்டு தனியாக ஒன்றும் கிடையாது வைஸ்வநர உபாசனைன்னு ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் வைஸ்வநரகா வயிற்றுக்குள்ளே இருக்கிற நெருப்பாக இல்லை வேறு வெளியில் இருக்கிற நெருப்பாக இல்லை அது ஒரு தேவதையா அல்லது ஒரு ஜீவாத்மாவா எல்லாம் பரமேஸ்வரந்தான் விடுறாரு ஆச்சாரியர் பரமேஸ்வரனுக்குள்ளே இதெல்லாம் அடக்கும் இதெல்லாம் தனித்தனியாக பார்க்காத எல்லாம் பரமேஸ்வரந்தான் இந்தந்த உபாதி ரூபமாக இருக்க அதுதான் வேதம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி வைஸ்வநர உபாசனை டாபிக் படிச்சுட்டு இருக்கோம் அதனால் சொல்கிறேன் திரயாணம் லோகானாம் ஆசிரியாத்து லோகத்திரயாசிரய ஆக எல்லா லோகங்களும் அவரைத்தான் ஆசிரயித்திருக்கின்றன இனி அடுத்த ஸ்லோகங்களையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்டும் மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் नमामि அனைைத்தியம் நி புஷோத்தம நமோஸ்நன் சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சோட்டிணை நமவிந்தனீர் சத்நாஜி ஆதிநாஸ் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் शास्त्र விதிப்படி மனித உடலில் வாழும் உயிர் வாழ வேண்டுமென்று உபதேசம் भगवान பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம் அனைவருக்கும் சாஸ்திர விதிப்படி வாழ வேண்டுமென்று உபதேசம் செய்திருக்கிறார் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கில் வாழ்ந்தால் வாழ்க்கையில் அமைதியையோ ஆனந்தத்தையோ உணர முடியாது பிறருக்கும் அமைதி ஆனந்தத்தை கொடுக்க முடியாது நம்முடைய மனம் எப்பொழுதும் சாந்தமாக இருக்க வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் காலை எழுந்ததிலிருந்து உறங்கப்போகின்றவரை அப்படியே இறக்கும் வரை சாஸ்திரப்படி வாழ வேண்டும் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் சாஸ்திர விதிக்கு உட்பட்டு நடக்குமாறு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் शास्त्र நம்ம मीरी மனம் போனபடி செயல்படுகிறானோ அவனுக்கு எதிலும் வெற்றி இல்லை ஒருவேளை வெற்றி கிடைத்தாலும் மகிழ்ச்சி இருக்காது அவன் வாழ்நாளின் பிற்பகுதியில் மிகவும் அடைவான் न सिद्धिमति न सुख न पंगति तस्माशास्त्रणम तेकार्य व्यवस्था शास्त्रो कर्म कर्तमे எனவே சாஸ்திர விதிகளை அறிந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்திலே நம் அனைவருக்கும் அறிவை தருவது தர்மசாஸ்திரங்கள் அதனை அறிந்து எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் அதில் இணைப்போமாக காலையில் எழுந்தவுடன் தாயையும் தந்தையையும் குருவையும் கடவுளையும் மனதால் வணங்கி அன்று இரவு வரை செய்ய போகின்ற நல்ல காரியங்களை திட்டமிட்டு பிறகு எழுந்து பணிகளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் உபதேசிக்கிறது உடம்புக்குள் இருக்கும் ஆத்மாவுக்கு நன்மையை செய்வதுதான் ஆன்மீகம் மனம் சாஸ்திரத்தை சார்ந்திராத புத்தியும் மனமும் ஆத்மாவுக்கு கடுதலை செய்துவிடும் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மை ரிப்புராத்மனஹா என்கிறார் பகவான் கட்டுப்பட்ட மனமும் உடம்பும் உடம்புக்குள் இருக்கும் ஆத்மாவுக்கு உறவினர்கள் நண்பர்கள் கட்டுப்படாத மனமும் உடம்பும் உடம்புக்குள் இருக்கும் ஆத்மாவாகிய எனக்கு நான் என்ற சொல்லுக்கு பொருளாக விளங்கும் தத்துவத்திற்கு சத்ருக்கள் मुहूर्ते ப்ராமே முகூர்த்தே உய சிந்தையேதாத்மனோஹிதம் ஸ்ரீகுரு விஷ்ணு நமஸிய मातरं पितरं तथा சூரியோதயத்திற்கு 48 நிமிஷம் முன்னதாக எழுந்து ஆத்மாவுக்கு அதாவது ஒவ்வொருவரும் தனக்கு சமுதாயத்திற்கு இடையூறு இல்லாமல் நன்மையை சிந்திக்க வேண்டும் சிந்தையேதாத்மனோஹிதம் ஸ்ரீகுரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய மாதரம் பிதரம் ததா தாயையும் தந்தையையும் குருவையும் கடவுளையும் வணங்கி தனக்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கும் நல்ல விஷயங்களை அதிகாலையில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வைகரை யாமம் துயிரெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே கண்ட முறை தந்தையையும் தாயையும் குருவையும் கடவுளையும் வணங்கி தான் செய்யும் நல்ல அறங்கள் என்ன என்பதை வைகரை யாமம் துயிரெழுந்தவுடன் செய்ய வேண்டும் நாம் புரியும் நற்செயல்களுக்கிடையில் இடையிடையே நாம் தனியாக அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதுவே நமக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் மனம் போன போக்கெல்லாம் போகாமல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் பகுத்துண்டு பல்லுயிர் கோம்புவோம் என் மனதையும் சொற்களையும் செயல்களையும் சாஸ்திரத்தோடு முழுமையாக இணைக்கிறேன் சாஸ்திரங்களின் வழிப்படி நடப்பேன் என் விருப்பு வெறுப்புகளை முற்றிலும் ஒதுக்குகிறேன் स्वस्ति पूर्ण शातिर्भव मंगल सर्वे, सर्वे, सर्वे, सर्वे, सर्वे सुखिन सरामया सर्वे भद्राणि मा असतो मा असतो பசியூ तमसो मा துபாத் அசத்த மா சமய தமசோ மா ஜியோதிமர்மாய பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் ओम பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாத பூர்ணமேவிஷா ஹரி ஓ ஆதிபுருநாசஸ்வம